தங்களது பொறுப்பென கருதினார்கள் இப்பொழுது அவர்களது உணர்வில் ஊறி கிடந்த கொள்கைகளை தகர்க்கும் முயற்சியை திடீரென செய்தால் அது எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவே அழைப்பு பணியை ரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது முந்தியவர்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஆரம்பமாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களில் தனது நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள்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 பின்னர் நபி சொல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களின் அடிமை இப்னு ஹாரிசாஹு அன்ஹு நபி சொல்லாஹ் அலைவாஸ் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரோதி அன்ஹு உற்ற தோழரான அபு பக்ரு ரோதி ஆகிய அனைவரும் அழைப்பு முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள் பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபு அன்ஹு அவர்கள் ஆயத்தமானார்கள் அவர்கள்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 தல்ஹா இப்னு உபைதுல்லாது எட்டு நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களை அடுத்து இந்த சமுதாயத்தின் அமீன் நம்பிக்கையாளர் என்று பெயர் சுட்டப்பட்ட அபு உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் அபு சலாமா இப்னு அப்துல் அசத் அவரது மனைவி உம்மு சலாமா அர்கம் இப்னு அபுல் அர்கம் உஸ்மான் இப்னு மல் அவரது இரு சகோதரர்களான குத்தாம அப்துல்லா عبادة بن حارس، سعيد بن زايد، عورد منعيويم، عمر رضي الله عنه أوركيل سحوظر إيمان، فاتما بن خطاب، خباب بن عرد، جعفر بن أبو طالب، عورد منعيوي اسما بن عميث، قاليد بن سعيد بن عاس، عورد منعيوي اومينا بن قلب، عمر بن سعيد بن العاس، حاتب بن حارس، عورد منعيوي فاتما بن مجلل، قطاب بن الحارس، اوردم انیوی فقیہہ بنت یسر مغمر ابن الحارث مطلب ابن اجہر رملہ بنت ابو اوم نعیم ابن عبد اللہ رضی اللہ عنہم اغه ایورغل अनेवरु कुरशी کوثرتیلرند اسلام ایற்றವರ್غلل مدنمیاں اورغل آور عبد اللہ ابن مسعود مسعود ابن ربیعہ عبد اللہ ابن جخش ابو احمد ابن جخش بلال ابن رباح حبشی صہیب ابن سنان அம்மார் இப்னு யாசீர் யாசீர் அவரது மனைவி சுமையா ஆமிர் இப்னுராஹ் ஆன்ஹும் ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர் பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களை தவிர மற்றும் பலர் இஸ்லாமை ஏற்றனர் அவர்களில் உம்மு ஐமன் பரக்க ஹபசியா அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபதுல் லுப் அஸ்மா பின் தபுஹும் அடங்குவார்கள் முதலாம் அவர்கள் என்று குர்ஆனில் போற்றுகின்றான் இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை நூற்றி ஆகும் எனினும் இவர்கள் அனைவரும் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா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 ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது சிலர் உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர் இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்ல அலகி கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒருமுறை நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களும் அலி ரோஜியல்லாஹு அனுகு அவர்களும் தொழும்போது அபு தாலிப் பார்த்து